सच्चिदानंद विश्वोत्पिह तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वुम श्रीमद्भगवश स्कम नाम पढ़ू और तीर्मा पड़ी भगवान अद् प्रार्थना पड़ी एकादश स्कम அதில் ரொம்ப முக்கியமாக உத்தவ கீதையை படிக்கிறது தான் நமக்கு தாத்பரியம் இந்த ஏகாதச்கந்தத்தில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு ரொம்ப நல்லது ஸ்ரீதரர் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியும் அந்த ஸ்ரீதராச்சாரியார் இந்த பாகவதத்தினுடைய ஏகாதச்கந்தத்துக்கு முகவரியாக சில ஸ்லோகங்கள்லாம் எழுதியிருக்கார் முதல்ல என்ன சொல்கிறார் ஓம் நமஸ்ரீ பரமஹம்ச ஆஸ்வாதித சரண கமல சின் மகரந்தாய பக்தஜன மானச நிவாசாய ஸ்ரீராமச்சந்திராய முதல்ல ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் பக்தஜன மாணச நிவாசாய ஸ்ரீராமச்சந்திராய பக்தஜனங்களுடைய மனசில் வசிக்கின்ற ராமச்சந்திரனுக்கு நமஸ்காரம் அந்த ராமச்சந்திரனை யாரெல்லாம் பூஜை பண்ணுகிறார்கள் அப்படின்னு கேட்டால் பரமஹம்ச ஆஸ்வாதித சரண கமல சின் மக்கரந்தாய பரமஹம்சர்கள்லாம் சன்னியாசிகள்லாம் அவருடைய சைத்தன்யஸ்வரூபமான அதைத்தான் திருவடிகளாக பாவனை பண்ணுறோம் கமல சின் மக்கரந்தாயன்னா பரமஹம்ச ஆஸ்வாதித சரண கமல சித்து மக்கரந்தாய அந்த திருவடி தாமரைகளில் இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள் ராமச்சந்திரனை சொல்கிறார் அது சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி பரமஹம்ச ஆஸ்வாதித சரண கமல சின்மகரந்தாய ஸ்ரீராமச்சந்திராய பக்தஜன மானச நிவாசாய நமஹா எல்லா சதுர்த்தி விபக்தியில் இருக்குது நமஹா நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயந்தே பரானந்த கிருஷ்ண பாதரஜஸ்ரஜஹா யாதிருதா மூர்த்னி ஜாயந்தே மகேந்திராதி மகஸ்ரஜா பரானந்த ஸ்வரூபமான கிருஷ்ணனுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய துகள்கள் பாத மகேந்திரன் முதலானவர்கள்லாம் தலையில் தரித்து கொள்கிறார்கள் ஜாயந்தே தலையில் அது விளங்குகிறது யாதிருதா மகேந்திராதி மகசிரஜா மூர்த்தினி ஜாயந்தே ஆக பாத துகள்கள் அதெல்லாம் மகேந்திராதி மகேந்திரன் முதலானவர்களுடைய தலையிலெல்லாம் விளங்குகின்றன அப்படின்னு சொல்லி அது வெற்றி ஆக மகேந்திரன் முதலானவர்களுடைய தலையிலே இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய அந்த பாதத்துகள வெற்றி அப்படிங்கிறார் பிறகு உக்த ஏகத்ஷதாத்தியாயை முக்தி ஏகாதசே தந்தத்தில் மோக்மானது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அது முப்பத்தி ஓரு அத்தியாயங்கள் வாயிலாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார் ஜாயந்தேயாசாத்தியை சமாசவியாசரூபத ஜாயந்தேக ஜெயந்தியினுடைய குமாரர்கள் அவர்களுடைய இத்திகாசம் சரித்திரத்தின் மூலமாக முதலானவைகளால்கிறார் ஜாயந்தேய இத்திகாசா தேகி சமாச வியாசரூபத சுருக்கமாக அந்த கதைகள் மூலம் இந்த மோக்ஷாஸ்திரமானது நன்றாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது நாரதோ வசுதேவாய சமாசேன நியவர்ணயது இந்த ஜாயந்தே இத்திகாசத்தை நாரதர் வசுதேவருக்கு சுருக்கமாக உபதேசம் பண்ணினார் அதுக்கப்புறம் भगवान உத்தவாயாத விஸ்தரேண உபபத்திபிஹி எந்த ஒரு விஷயத்தை வசுதேவருக்கு நாரதர் உபதேசம் பண்ணினாரோ அதாவது ஜாயந்தேய இத்திகாசம் முதலானவைகளால் அதை இதிலேயே அதாவது ஆறாவது அத்தியாயத்திலிருந்து பகவான் உத்தவாய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே உத்தவருக்கு விஸ்தாரமாக நல்ல யுக்தியோடு நல்லா புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்தார் நல்ல லாஜிக்கலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணாருங்கிறார் தற்பது பிரதமே அத்தியாயே எதுவம்சம்ஷயா உபக்ஷிப்தோ விராகாய மௌசல வபதேசதா எல்லாமே ஸ்ரீதரருடைய வியாக்கியானத்தை தான் படிச்சுட்டு இருக்கேன் அதில் முதல் அத்தியாயத்தில் எதுவம்சத்தினுடைய அழிவு சொல்லப்படுகிறது எதுக்காகனா வைராக்கியத்தை அடைகிறதுக்காக இந்த வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாம் அனித்யம்னு புரிய வைக்கிறதுக்காக மௌசல வியபதேசதா அந்த உலக்கைனால் அடித்து கொண்டு ஒருவருக்கொருவர் இறந்தார்கள் அல்லவா அதை சொல்கிறது எதுக்குன்னா நமக்கெல்லாம் வாழ்க்கையில் பற்று குறையணுங்கிறதுக்காக சொன்னது அப்பேற்பட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவினுடைய குடும்பத்தினரே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்துண்டு இறந்து கொண்டார்கள்னு சொன்னால் மற்றதெல்லாம் கேட்கவா வேணும் உலகத்தில் எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையும் அனித்தியங்கிறத உணர்த்தறதுக்காக அதனால நமக்கு வைராக்கியம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் இந்தளவில் இதை பூர்த்தி பண்ணுறேன் சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிகேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம்